வீரபுரன் அப்பு கைது செய்யப்பட்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு டாகி டி பிரான்ஸுடன் இணைந்தது ஆயிரத்தி ஆண்டு தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் பிரிட்டன் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது இந்தியர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி ஆண்டு சோவியத் இராணுவம் உக்ரைனின் லிவிவ் நகரை நாசிகளிடமிருந்து கைப்பற்றினர் அந்நகரில் இருந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் யூதர்களில் முன்னூறு பேர் மட்டுமே உயிருடன் எஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஜெர்மனி முதலாவது வி டூ ஏவுகணையை பிரிட்டன் மீது வீசி தாக்குதல் நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனியின் போர்ட்ஸ்டாம் என்ற இடத்தில் சோவியத் ஒன்றியம் அமெரிக்கா பிரிட்டன் ஆகியவற்றுக்கிடையில் போர்ட்ஸ்டாம் உடன்பாடு எட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஹிரோசிமாவில் போடப்படவிருந்த அணுகுண்டை தாங்கிய வண்ணம் இண்டியானா போலீஸ் என்ற அமெரிக்க கடற்படை கப்பல் டினியான் டிவை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிற்கட்சி வெற்றி பெற்றது வின்ஸ்டன் சர்ச்சில் பதவி இழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எகிப்தில் நிகழ்ந்த இராணுவ புரட்சியில் மன்னர் ஃபாரூக்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 அரசுடைமை ஆக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு குவாத்தமாலாவின் சர்வாதிகாரி கார்லஸ் அர்மாஸ் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு இலங்கை பிரதமர் எஸ்டபிள்யூஆர் டி இலங்கை தமிழரசுக் கட்சி தலைவர் எஸ் ஜே வி செல்வநாயகம் அவர்களுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி ஆண்டு மாலத்தீவுகள் பிரிட்டனிடமிருந்து முழுமையாக விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஏழு ஆண்டுகள் இராணுவ ஆட்சியின் பின்னர் கிரேக்கத்தில் மக்கள் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு எஸ்டோனியாவிலிருந்து ரஷ்ய படைகளை வெளியேற்ற அதிபர் போரிஸ் எல்சின் முடிவெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற கார்கில் போர் முடிவுக்கு வந்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மும்பையில் கனமழை காரணமாக ஏற்பட்ட பெரு சிக்கி ஐயாயிரம் பேர் உயிரிழந்தனர்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 ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆல்பரட் மார்ஷல் ஆங்கிலேய பொருளியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஜார்ஜ் பெர்னாட்ஷா நோபல் பரிசு பெற்ற ஐரிஷ் எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு மு ராகவா யங்கார் தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆர் பந்துலு தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சக்தி ஆ பால இலங்கையின் மலையக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு மு கு ராஜா பன்மொழி புலவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜான் ஹவார்டு ஆஸ்திரேலியாவின் இருபத்தி பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வாசந்தி தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆசிப் அலி ஜர்தாரி பாகிஸ்தானின் பதினோராவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சின்னி ஜெயந்த் தமிழ் நகைச்சுவை நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மேரியான் மோகன்ராஜ் இலங்கை அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு அபிராமி இந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு எலினோ கார்னரோ பிஸ்கோபியா இத்தாலிய கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இவா பெரோன் அர்ஜென்டின் நடிகை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கா ஸ்வர்ணலிங்கம் கலையரசு ஈழத்தின் நாடக கலைஞர் இரண்டாயிரமாவது ஆண்டு யூயார் ஜீவரத்தினம் தமிழ் திரைப்பட நடிகை பாடகி இன்னாலின் சிறப்புகள் கியூபா நாட்டில் தேசிய கிளர்ச்சினால் லைபீரியா மாலத்தீவுகள் ஆகிய நாடுகளின் விடுதலையினால்